எல்லாமல்ல என்னுடைய திருவுருளை திறமையொண்டு ஒவ்வொரு திங்களிலும் முதல் வெள்ளி சனி ஆகிய இரு நாட்களும் ரத்தினகிரியிலே பாலமுருகபுரம் அவருடைய திருவுடைய நிலையில் இருந்து நம்முடைய தவத்திரு சுவாமியுடைய திருவுடைய பெரிய புராணத்தையும் தொழுகாப்பியம் திருவிளையாளப்பாணம் ஆகிய மூன்று உருள்களையும் சிந்திக்கும்படியான புண்ணியம் கிடைத்திருக்கிறது அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம் இதை நாம் எல்லாம் பெறுவதற்கு ஏதுவாக எல்லாமே பெருமானுடைய திருவருள் தவ திரு சுவாமியுடைய பேரருள் நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பை எல்லோரும் சேர்ந்து நாம் இதை சிந்திக்கிறோம் எனவே எல்லோருக்கும் வணக்கத்தின் மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நாயன்மார்களை பற்றிய ஒரு பெரிய அமைப்பை வைத்தால் இயற்பெயரும் காரணப்பெயரும் இந்த இரண்டு வகையில் அமைந்திருக்கிறது நம்முடைய நாயன்மாருடைய திருப்பெயர்கள் அதுல ஒன்பது பேரை விட்டு விடுகிறோம் தொகையடியார் என்று மிகுதியான ஒரு கூட்டத்தை வைத்து சொல்கிறோம் பத்தராய்ப்பணிவார் என்று சொல்றோம் அதை விட்டுவிட்டு தனியாக வருகின்ற அடியோர்களை பற்றி பார்த்தமானால் எத்தனை அடியவர்களுக்கு தாய் இடப்பட்ட பெயராக இயற்பெயராக இருக்கின்றது எத்தனை அடியவர்களுக்கு அந்த இயற்பெயர் தெரியாமல் காரண பெயர் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு எண்ணினால் அந்த எண்ணத்துல நல்லது நெறையாக வருகின்ற பொழுது விரல் மிண்டர் என்ற ஒரு அருமையான பெரியவர் என்பது உண்மையிலேயே தாய் என்றால் பெயரை பார்க்கின்ற பொழுது இருக்கிற நினைக்கிறாங்க மரபு நிலைப்பழையா இருக்கிற தமிழர்கள் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னே இருந்த அந்த பிரியல் வரையிலும் வைத்த பெயரனை பார்க்கின்ற பொழுது ஒன்று இறைவன் பெயரை வைப்பார்கள் அல்லது தாத்தா பெயரை வைப்பார்கள் பெயரனால என்னன்னு கேட்டா தாத்தாவினுடைய பெயரை உடையவன் பெயர் என்று வைப்போம் ஆனா ஒரு பையனுக்கு பெயர் வச்சுள்ள ரெண்டு மூணு பையன் இருந்தா ஒரு பையன் அந்த பெயரான் மறுபையன் குலதெய்வம் மற்ற இப்படிதான் இருக்கு இப்பதான் எதுவும் இல்லாம இந்த சுரேஷன் என்று உந்தி பெற அருமையான தொட்டுக்கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் என்று உந்தியை பெற ஆமா எந்த ஒன்றில் ரொம்ப அழுத்தமான பிடிப்பு இருக்குதோ அந்த பிடிப்பு வந்தவங்க மற்றதை தானா விட்டுடும் சைக்காலஜி முறை கூட வேடிக்காவது உண்டு பையன் கல்யாண பிறகு ஒரு மாறுதல் இருக்கீங்க சின்ன பிள்ளைல அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா கொஞ்சம் தூரம் வளர்ந்த உடனே நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள் அப்படிதான் பிறந்த குழந்தைகள் மக்கள் மீதின் உடற்கின்றம் மற்றொரு சொற்க ஒன்றை பற்றுகின்ற பொழுது இன்னொன்று தாமாக நிகழும் அதுக்குதான் பற்ற வேண்டியதை தக்கதாக பற்றுகின்றார் திருவள்ளுவர் ரொம்ப அருமை நீ ஒன்றை பற்றித்தான் இருக்கு மனசு சந்தேகம் இல்லை அந்த பற்றுகின்ற பொருள் நல்ல பொருளாக இருக்கட்டும் உயர்ந்த பொருளாக இருக்கட்டும் எ பற்றினை பற்று ஒரு முதல் முதல் ஞானி திருவள்ளுவர முதல் ஞானி திருக்காப்பியும் இருப்பதில் பழமையானவர்களாக முதன்மையானவர்களாக இருப்பவர் ஒன்றை பற்றிய பிறகு நிகழும் இது போட்டும் அப்படி நாம் இதை மரபு வழியும் உணர்வையும் அப்பா அம்மா வைத்த பெயராக இருக்க முடியாது விரல் வெற்றி வெற்றி கொள்வதில் தலையாய அந்த வெற்றி பெறுவதில் மிண்டர் கொஞ்சம் வன்மையாக இருந்தேன்னு வெற்றி பெறுவர் உறுதிப்பாரா இருந்த வெற்றி பெறுவர் எல்லாராலும் போற்றுவதற்கும் வெற்றியா இருக்கும் ஒண்ணும் இல்லாம நான் மாறியிலிருந்து முடிச்சுக்கிட்டா அது மிண்டர்ல அது விரல் மிண்டர்ல அது வந்து என்னன்னு கேட்டா தவறான முறையில் வந்த மிண்டர் உண்மையிலேயே ஒரு சாதனை வந்து தக்கதாக இருந்து உறுதியாக இருந்து அதில் வலிமையோடு ஒன்று இந்த உறுதிப்பாட்டில் வலிமையாக இருப்பவர்கே அது விரல் மின்னர் அப்படி வெற்றி கொள்வதில் நல்ல வலிமை மிக்கவர் உறுதிப்பாடு என்ற பெயர் அதனால அந்த பெயர் நமக்கு வந்து கொஞ்சம் காலப்போகளுடைய கொள்கின்ற உறுதிப்பாட்டை சொல்லி இருக்க வேண்டுமே தவிர தாய்ந்தால் இருக்க முடியாது என்று சொன்னார் இப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெயரில் அப்படித்தான் இருக்கு இன்னும் சில சமயங்கள்ல இயற்பெயர் இருக்குது அதாவது அப்பா அம்மா பெயர் இருக்குது அது பின்னால் அந்த இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பெயர் வந்தவன்னு அது தானா விட்டு போயிருக்கு நம்ம காரைக்காலமே இருக்கு அப்படிதான் புனிதவதினா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது மருள் நீக்கியார் யாரு தலைப்பேர் கொடுக்க விட மாட்டோமே மருள் நீக்கியா கொடுக்காம மூச்சியே பெரிய விளங்குது ஆனா அப்பா அம்மா பேர் போய் போடு இல்ல அது போல ஞான சம்பந்தம் இருக்கு அப்பா வச்சது என்னதுன்னே தெரியல ஞான சம்பந்தம்ங்கிறது மூன்றாம் வயதுல ஞானத்தை சம்பந்த ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட பிறகு வந்த பெயரை தவிர இயற்பெயரானது அது எதுவோ தெரியல அறிகளையும் கூட சிவஞான சம்பந்தர் ஆயினார் ஆயினார் என்று சொன்னார் எனவே மூன்றாம் வயதுல குலத்தங்கரையில வந்து இந்த தாய் தந்தை நீங்க அந்த தாயு தந்தை கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் என்ற பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று அதுவே அந்த காரணப்பல பெயர்கள் அப்படி எல்லாம் பெயரைப் பற்றி ஒரு எண்ணம் என்னனும் இடங்கடியார் ஒன்னு வழங்கல கோட்புடி அதாவது கொள்கை மாதிரி புடிப்படைவர் இதெல்லாம் எண்ணி வந்து எழுதுவோம் திருவுருள் அது நல்லது ஆயிட்டு உறுதியாக இடங்கடியார் இடம் இடம் என்றால் நான் என்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறேன் இடம் என்பது மனம் எந்த எதை இடமாக கொள்ள வேண்டும் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் யாரு அப்பர் சாமி இந்த அப்போ நெஞ்சத்தை யாதற்கு எதிர யாருக்கு வைக்கணும் இறைவன் எழுந்தொழுவதற்கு இடமா வைக்கணும் எனவே தன் நெஞ்சத்தையே பெருமானை எழுந்தொழிப்பதற்குரிய இடத்தை வைத்தவர் அந்த நிலையிலும் திரிதும் கழியார் நீங்காதவராயினார் அப்போ பெருமானை நெஞ்சிலேயே கொண்டு அதிலேயே அதனின்றும் நீங்காதிருந்தவர் இடங்கடியார் என்று சொல்றோம் நம்முடைய யூகத்தினாலே ஏதோ பறிச்சு சொல்றோம் கலியாயனியலி ஞான சம்பந்த வறுமை என்ற பொருள் உண்டு கலி செல்லும் என்ற பொருள் உண்டு என்ன பண்றது கலியை வாராமே வறுமை நீங்க களி மாதிரை மண் சுமந்து கூலி கொண்டு அப்படி இருக்கலாம் என்ன பண் இப்படி எல்லாம் கலிக்கம்பர் நீ அது என்ன ஒரு தனியார் இடத்துல கொண்டு பெயர்கள் போயிட்டு அல்லவா நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று வைத்து ஒரு எண்ணிது எழுதணும் சொன்ன இது நல்லதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் மறுக்கப்பட்டு வேறொரு கருத்த பெரும் அதுக்காக ஒரு கருத்து வைக்கலாம் என்று சொல்லுவோம் அது போல இங்கு வரும்போது என்று சொன்னால் தான் கொண்ட பிடிப்பிலே வெற்றி பெற அளவில் அவருடைய உறுதிப்பாருடையவர் தான் கொண்ட கொள்கையில் உறுதிப்பாருடையவர் அதில் வெற்றி கொள்வதில் உறுதிப்பாருடையவர் என்ற பொருள் அமைந்திருக்கிறது அதை வைத்தான் நமக்கு ஏறாலும் வரலாறு சொல்லப்படுவதற்கும் அதுக்கும் பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி இப்பொழுது இவர்கள் தோன்றிய நாட்டை பற்றி நமக்கு சொல்கிறார் முதல் பாட்டு விரைசி நரும்பும் தொடைதடி வேணிதம் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு சேர்நாட்டில் அப்படி ஒரு நினைப்பு சொல்றாங்க சேர்நாட்டில் இந்த பரசுராமன் இது மாதிரி சில முனிவர்கள் வந்து அங்க தொடர்புடையதாக சொல்லி இன்றைக்கும் கூட எண்ணி எங்களுக்கு அப்படி வருகின்ற பொழுது சேரநாடு இது பரசுராமர் தவம் செய்து பெருமானுடைய திருவுருள் பெற்ற நாடு அந்த சேரநாடு மலைநாடு என்று சொல்கிறார் ஆகிய விரைசை நரும் பூம் தொடை இதழி வேணி கடல் பரவி அந்த பரசுராமன் யாரை வணங்கியவர் என்றால் பெருமானை வணங்கியவர் பெருமான் என்பது ஒன்றை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் அந்த சிவபெருமானை வணங்கி பெரும் தகுதியெல்லாம் பெற்ற நாடான் தவமுனிவன் பரசுராமன் பெருநாடு அந்த நாட்டில் திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நிழலின் செழுவளனும் வரையில் வளனும் உடன் மல்கு நாடு மலை நாடு நம்முடைய இலக்கண்கள் நிலங்களை ரொம்ப ஐந்து நிலங்களாக பிரித்தன ரொம்ப அருமையான பகுதி நம்ம தஷ்தியோட சொல்லும் போது இப்ப தொல்லாப்பிய பெருமாள் அவங்களுடைய எண்ணத்தினாலதான் பெருமாள் தொடங்கி வந்துருக்கு ஆட்சி இப்ப பொருளாதாரம் வந்திருக்கிறோம் இந்த தரத்துல இடையியல் இடையியல் உரியல் எச்சியல் முடிஞ்சதுன்னா பொருளாதாரம் தான் இந்த முதல் இரண்டும் கொஞ்சம் மொழி பற்றியது பொருளதிகாரம் சமுதாயம் பற்றியது சமுதாயம் பற்றியது அப்ப தமிழருடைய சமுதாயத்துல பல்வேறு கருத்துக்களை நாம் எண்ணுவதற்கு காரணமாக இருப்பது பொருளதிகாரம் தான் இதுதான் எந்த மொழியிலும் இல்லைன்னு சொல்றாங்க இலக்கணம் சொன்னா மொழி பற்றிய இலக்கணம் இருக்கே தவிர சமுதாயம் பற்றிய இலக்கணம் இல்லை சமுதாயம் பற்றிய செய்தி இருக்கலாம் அதை இலக்கணம் என்ற அமைப்பில கொண்டதில்லை ஒருத்தருக்கு ஒரு சிவாச்சாரியார் எங்களுக்கு பொருளே இல்லையா பொருள் என்னையா பொருள் இருக்கு வேதங்கள் என்னென்ன சொல்லு என்ன பொருள் ஐயா அது லட்சிகன் அகராதி நீங்க பொருள் பொருள் கேட்டா சொல்லுக்கு பொருணா பைசா பொருள் நாங்களாவது வடபடி படிக்கல சிம்யான சுவாம இந்த பொருளாதாரம் என்ற ஒரு அமைப்பு எந்த மொழிக்கும் இல்லை இலக்கணத்தோடு ஒன்று சேர்ந்ததா வேற வரபடி அழகா படிச்ச முடிக்காங்க அதனால அதனால அவர்களை பொருள் பொருள் என்பது என்று கேட்டா இந்த வாழ்க்கை சமுதாய அறத்தை இரண்டாக பிரித்து இது அகம் இது புறம் என்று பிரித்து அகம் அக ஒழுக்கம் எப்படியெல்லாம் இருக்கு அமைய வேண்டும் என்றும் புற ஒழுக்கம் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று பிரித்த பாகுபாடு தமிழன் கண்ட பொருளக்கணம் தான் இருக்கு அனுபவிக்கலையே அனுபவிக்கலி இப்ப விட சொன்னாங்க பல பேர் வல்லியது கிடக்கட்டும் அறிவு துறை மலரினும் மெல்லிது காமம் இந்த காமம் காமம் என்ன நினைக்கிறான்னு கேட்டா விலங்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ உடல் உறவு கொள்ளுவதுதான் என்று கருதுனா இந்த உடல் என்பது அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற பிடிப்பில் ஒன்றில் அதுவும் அதனால வாழ்க்கையில் ஒரு மனைவியோடு வாழ்கின்ற வாழ்க்கை இந்த உடல் என்பது அது ஒரு பகுதி அவ்வளவுதான் அதை விட எத்தனையோ இருக்க அவரே சொன்னார் கண்ட காண்டல் அப்புறம் கேட்டு அப்புறம் உண்டு உயிர்த்து உற்று அறிதல் இந்த உற்று அறிதல் என்பது ஒன்று ஆனா அது ஒன்றுதான் அல்ல காண்டலில் கேட்டலில் உண்டலில் உயிர்த்தலில் மலரினும் மெல்லிது காமும் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் முழுமையாக எண்ணுவது என்பது சிலர் தான் அந்த செவ்வி தலைப்பட்டு அப்ப திருவள்ளுவர் மனையோடு இருந்தவன் நல்லா எல்லாம் பெற்றவன் சொல்லல அதுல ஏதோ ரொம்ப குறைந்த அளவுதான் போறாங்க சேக்கடார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒரு அருமையான குறிப்பை சொல்லுகிறார் அது இலக்கண வைப்பில் ரொம்ப அருமையா இருக்கு ஒரு தலைப்பு எழுதணும் சேக்கடார் பெரிய திருத்தொண்டர் புராணத்தில் காணும் இலக்கண மரபுகள் என்று இலக்கண மரபுகள் என்று என்ன இதெல்லாம் கொஞ்சம் போயிருக்காரு சீகே எழுதிருக்கிறார் அவர் ஓரளவு போயிருக்கிறார் இன்னும் மேலும் போகும் மேலும் போகணும் போக வேண்டிய இடங்கள் பல இருக்கும் அதுல இப்ப வந்து நிலங்களை பிரித்திருக்கிறார்கள் தொல்லாபியம் தான் பிரிச்சது இன்னைக்கு இருக்குதா தெரிஞ்சது முதல்ல தான் நிலங்கள் நான்கு ஒன்று நல்ல மலைகள் மலைகளைச் சேர்ந்த இடங்கள் இன்னைக்கு பாக்கிறோம் அடுத்தது நல்ல கடல் கடலை சேர்ந்த இடங்கள் வயல் வயலை சேர்ந்த இடங்கள் நல்ல பசும்புல் பெருவழி அதைச் சேர்ந்த இடம் இப்படி நான்காக பிரித்தாங்க இப்ப இந்த பசும்புள் சேர்ந்த இடங்கள்ங்கிறது ரொம்ப வர வர குறைஞ்சு போயிடுச்சு எல்லாம் வீடா போட்டுது வயலே பெரும்பாலும் வீடாகுது மருதமே வயலாகுது வயலெல்லாம் கூட வீடாகிட்டு பசும்புல் சார்ந்த இடங்கள் குறைவு அதனாலதான் கால்நடை வளர்ச்சி இப்போ குறைஞ்சு போயிடுச்சு கால்நடை வளர்ச்சி குண்டுவதற்கு காரணம் பசும்பு மாடு மேய்மே எங்க மேயிருது ஆனாயிரம் கொண்டு மேய்ச்சல்ல திருமூலர் மேச்சர் பெரிய மாறு மேய்ச்சவங்க அரியவர்களில் மாறு மேய்த்தவர்கள் ஆனாயர் செயற்கையா மேட்சவங்க ரெண்டு பேரு சண்டிகேஸ்வரரும் திருமூலரும் அதெல்லாம் பரம்பரை இது பஞ்சத்துக்கு வேண்டும் ஆராயலாம் தலைப்பு கொடுக்கும் போது என்னன்னு கேட்டா பெரிய புராணத்தில் ஆய்த்தவர்கள் மாடு மேய்த்தவர்கள் ஆனிறை மேய்த்தவர்கள் அதன் வாயிலாக ஒரு ஆனிறைங்கிற பெயரா தெரியல இல்ல தெரியுது இல்லை உனக்கு அல்ல ஆவின் திருத்தொண்டர் பிராணத்தில் நம்ம இப்படியோட தலைப்பு கொடுத்து பேசலாம் பேசலாம் ஆனிறை மேய்த்த அடியவர்கள் ஆனிறை மேய்த்த அடியவர்கள் அருமையா இருக்க தலைப்பு அடியவர்கள் ஒத்துலாம் இப்படியே வச்சுக்குவோம் ஆணியரை அடியவர்கள் அப்படி வச்சு நம்ம ஒருத்தரை தான் சொன்னோம் திருமூல இப்படிதானுங்க தோணும் என்ன பண்றது இப்ப நான் எனக்கு தோணிச்சு அர்த்தமில்லை சத்தியமே என முகம் அப்படியே சேர்ந்து ஒரு எண்ணம் வருது பாருங்க அதில் தோன்றியது யானுடைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தையினாரு அது மாதிரி நான் சொல்லும் தலைப்பெல்லாம் இங்கே முன்னிருப்பவருடைய அந்த அறிவு அல்லவா அந்த அறிவு தாக்கம் அப்படி வந்து வருது ஆனிரை தலைப்பு என்ன கொடுக்கிறது சரியா அடிவர்கள் பிறந்து வந்தவர் எங்கு இருவரும் ஒவ்வொரு காரணம் பற்றி இடைவாகவர் சில நாள் மேய்த்தார் திருமூலர் ஒரு நாள் மேய்த்தார் சரி அந்த இந்த இந்த மற்ற மாடுகள் ரச ஆற்றல் இழந்து தனியா தவிக்கணும் அதுக்கு ஏற்பட்ட அடி அடிநிலை தண்ணீர் இல்ல தண்ணீர்ல அடிநிலை இல்ல மேல இருக்கிற அந்த உரத்தினுடைய சத்தையும் இந்த ரசாயனம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இழுவார் பொருத்தல் தலை திருவள்ளுவர் சொன்ன அறத்தை கடைபிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு உயிரை பிடிச்சிட்டு இருக்கு நல்லா வலையிறேன் எல்லாம் கீரை எப்படி சாப்பிடும் கத்திரிக்காய் எப்படி இருக்கும் அந்த டேஸ்டே போயிட்டு ஏன் போயிச்சு அங்க அதுல அது போட்டு என்ன திக்கிறது பெருசா வேணா இருக்கலாம் சொக்கனை கண்டு செட்டியளவுன்னு கத்திரிக்காய் அவ்வளோ இருக்கலாம் அது நரிக்கி சாம்பாரில் போட்டால் நல்லா பொரியல்ல போட்டாலும் கூட்டில் போட்டாலும் நல்லா இல்லை சிவஜி ஆனா அவ்வளவு எவனுக்கு வேணும் விஞ்ஞானம் ஒரு படத்தில் வளர்ந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் அழிவைத்தான் அதிகமா செஞ்சு என்ன பண்றது அதுக்காக தேவையில்லைன்னு ஒதுக்க முடியல ஒதுக்க முடியல இப்ப ரா ஏழம காலையில ஆறு மணிக்கெல்லாம் மயிலாடுதுறை போயிடலாம் விஞ்ஞானத்தை எங்க நடந்து போக முடியுமே மாற வேண்டியதான் அல்லவா சில நன்மைகளை பெற்று பல தீமைகளையும் பெற்று நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கை அது ஆகவே இந்த நான்கு நிலம் இந்த நான்கு நிலத்தோடு இன்னொரு நிலம் இருக்கின்றனர் எப்பாவது இந்த நான்கு நிலத்துல இந்த காடு சார்ந்த பகுதி மலை சார்ந்த பகுதிகளெல்லாம் சில சமயங்களிலே தன்னுடைய இயல்பு நீங்கி ஒரு பாலை அதாவது வெறும் வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட வெப்பமான நிலப்பகுதியில் அந்த வெப்பமானது என்று ஒரு தனியா பிரிக்க வேண்டாம் என்று சொன்னார் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பி இந்த ஐந்து நடுவனதாக இருக்கிற பாலை நிலம் அதுக்குன்னு ஒரு தனி நிலம் இல்லை ஏதையாய் அது என்றோ ஒரு நாள் அருமையான பசுமுள்தரையா இருந்தது அல்லது மலை சார்ந்த பரப்பாய் இருந்தது ஒரு கால வகையினாலே அப்படியாக மணலாக மாறிவிட்டது ஏழையும் அல்ல அல்லவா என்றோ அப்படிதான் வளமா வாழ்ந்தவன் தன்னுடைய கால இலும்பினாலே ஒரு காலத்தில் வறுமையின் பெறுகிறான் என்று சொல்லி இப்படி எல்லாம் கருது இந்த நான்கு நிலத்தில் பகுதியெல்லாம் அருமையான தொழிலாப்பித்துல சொல்லப்பட்டிருக்கு சேக்கிரார் கண்ட நிலப்பகுதிகள் அருமையை செய்யலாம் இந்த இடத்துல ஒரு மூன்று நிலம் சொல்றது எங்களுடைய இந்த மலைநாடு பரசுராமன் வழிபட்டு பேறு பெற்ற இந்த மலைநாட்டில் எத்தனை வளங்கள் இருக்கின்றன மூவகை வளன்கள் இருக்கின்றன என்ன மூவகை நலன் பெருவளும் ஒரு பக்கம் அருமையா கடற்பகுதி சேரநாடு அந்த கடற்பகுதியினாலே அந்த நெய்தல் வளமும் இருக்குது கடற்கரை சார்ந்த வளமும் இருக்குதான் சரி இன்னொரு பக்கம் திருந்து நீளனின் செடு வளனும் திருந்து நிலன்னரு திருநிலம் சொன்ன நல்ல தண்ணீர் போக்குவரத்துடைய மருத நிலம் மடையில் வாழைப்பாய என்று சொல்றேன் மடையில வாழைப்பாயிற அளவுக்கு தண்ணி அப்படி தேங்கி இருக்கணும் அது மருத நிலம் எனவே நல்ல திருந்த மருத வளம் ஒரு பக்கம் மலையாளத்துக்கு இருக்குது ரெண்டு மூன்றாவது பாரயின் வளனும் மலைகள் பல இருக்கின்றன எனவே மலை இந்த மூன்றும் தெரிந்தது சேரநாடு என்று சொல்றீங்களா இப்ப இதெல்லாம் இலக்கணம்தான் இலக்கணம் தான் அதை அப்படி அருமையா சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைக்கும்படியாக செய்திருக்கிறார் தீரத்தை காடலின் பெரு வாழனும் நெய்தல் நிலம் திருந்து நீலனின் செரு மருத நிலம் வாரையில் வாழனும் அது குறிஞ்ச இந்த மூன்றும் பெருகி மல்கு நாடு மலைநாடு மலைநாடு என்ற ஒரு பகுதி அது சேர நாடு என்று சொன்னார் பெரிய புராணத்தில் பேசப்படுகின்ற நாடுகள் எவை ஏழு வகையான நாடுகள் சொல்லப்பட்டது நாடு வந்து மூவகை நாடுதானே பாண்டிய நாடு அதுதான் பெருநிலை சொல்லப்படுது ஆனா பெரிய பிராணத்தில் இந்த சேர நாட்டையே ஒரு பகுதியே ஒதுக்கி மலைநாடு என்று சொல்லு ஏன்னா இந்த சில சனி மூவேந்தருடைய ஆட்சி வந்து வலிமை குண்டிய பிறகு அவன் தடி எடுத்தவன் தண்டகாரனாகனா அப்படின்னு ஒரு பழமொழி அதுல தடி எடுத்தவன் தண்டகாரனா கையில குச்சி வைத்த வன்முறையானவன் அவன் கையில ஒங்கி குச்சின அப்ப இங்க இருக்க கொஞ்சம் சரி இது வரைக்கும் என்னுடைய நிலம் நான் தான் அரசன் ராஜா சிற்றரசன் என்று இப்படி ஆங்காங்கு பற்பல நாடுகள் சிற்றரசர்கள் ஏற்பட வலிமை அந்த பேரரசருடைய வலிமை குன்ற குன்ற குன்ற நாடும் பெருகியது காலத்தில் மூன்று தான் மூவர் தன்பொடில் வரைப்பு தொல்காப்பியும் சோழரும் பாண்டியரும் மிகச்சிறந்த போல் பிறந்தவர்கள் அல்லவா அவருடைய தன் பொழில் வரைப்பு அந்த மூவரால் ஆளப்படுகின்ற ஒரு வய உள்ள அப்படித்தான் இருந்தது ஒரு நாடு எங்களும் தென்கும் ஆயிரம் அலுவலகம் சொல்லும் போது மூவேந்தர் இவர்களுக்குள்ள ஒருத்தர் கலாம் வர அல்லது வலிமை குன்ற இந்த வேற்றவர்களும் வேற்று மொழியினரும் வேற்று நாட்டவரும் உள்ள தலைப்பட்டு அவர்களுக்கு நாம் இந்த அமைப்பில வர வர நாடு பல்வேறு விதமாக தான் கொங்கு நாடு அணிகாஞ்சி தேவாரத்தில் கூரை பிடுங்குவார் இல்லை என்று சொல்றாரு கொங்கு நாட்டுல போனா கூட சட்டைக்கு எங்கும் இருக்கிறார்கள் நல்லவர்களும் எங்கும் இருக்கிறார்கள் கொங்கைய புகினும் கூரை கொள்வார் இல்லை கூரை கொள்வார் இல்லை சுந்தர தேவ நாடு சோழ நாட்டில் மெதுவா என்னாடு மாவட்டம் இதுவும் தொண்டை நாட்டில் தொண்டை நாடு இருக்கு இந்த இதுலேயே வடார்காடு மாவட்டத்திலேயே தெ தென்னார்காடு மாவட்டத்திலேயே நம்ம மலையமான் திருமுடிக்காரி ஆண்ட இருக்க மலையமான் நாடு மலைய நாடு மெய்ப்பொருளார் வரலாறு மெய்ப்பொருளா இப்படி பாத்தீங்கன்னா நாடு வந்து மூவையும் வந்து சேரசோழ பாண்டிய நாடாக இருந்த ஒன்று செய்கிழார் காலத்துல ஒவ்வொரு அங்கங்கள்லாம் பிரிவுபட்டு என்ன ஆயிட்டுன்னு கேட்டா இதனுடைய பிரிவாக இதனுடைய பிரிவாக அப்படியெல்லாம் காணப்படுது ஆகவே இப்படி சேக்கிளார் கண்ட நாடுகள் இப்படி எல்லாம் இதுவே கூட ஒரு நீண்டா ஏன் மூவேந்தர் தன்பொழில் வரைப்பு என்று சொன்ன தமிழகம் இப்படி எல்லாம் ஆயின என்றால் வேற்றவர் வரவுற்ற மொழி வேற்றவருடைய அமைப்பு நம்ம இருக்கிற சோர்வு நம்ம இருக்கிற பொறாமை வேற்றவர் வரவு மட்டும் அதுக்கு வந்தவனுக்கு ஜே போட்டானே நம்மில் சிலர் அவனும் அதுக்கு காரணம் அவனும் இப்படி எல்லாம் சேர்ந்து இப்ப வன்பொழில் மூவர் தன்பொழில் வரைப்பு என்பதை சொல்ல முடியுமா சொல்ல முடியாப்படுக நாம் செய்த தகு அதனால இந்த மலைய நாடுங்கிறது சேர நாட்டில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிற ஒரு பகுதி அல்லவா பெருகி மல்கு நாடு மலை நாடு ஆதலால் இந்த மூவகை நிலனும் சேர்ந்த சேர்க்கை என்பதுனால வர்ணனைக்கு ஏற்றது ஒரு பக்கம் சேரநாட்டுல கடல்ல இருந்து முத்துக்களை அப்படியே குளிப்பாங்களாம் அது கொண்டாந்து அப்படியே அந்த கரக்கரில் குவிப்பாங்களாம் அது பாட்டு மலமலையா இருக்கும் அது கடல்ல இருந்த முத்து சரி பாயல் மின் கரும்பின் பாடு முத்தும் மருதநிலம் இருக்கு அல்லவா மருதநிலத்துல எது ரொம்ப அதிகமாக விளையும் கரும்பு விளையும் நெல் விளையும் இந்த நெல் கரும்பு ஆகிய ரெண்டு முத்து வரும் மருதநிலத்து வளனாக வாயல் மென் கரும்பில் படுமுத்தும் அருமை பரந்த வெளி காடுன்னு சொன்னமே அதுல என்ன இருக்கும் மூங்கில் இருக்கும் எனவே வேரல் வீழையும் கூடி முத்தும் வேரல்னா மூங்கில் மூங்கில் இருந்து தானிய வெடித்து வருகிற முத்துக்கலாம் இப்படி அப்புறம் மலைநாடு அல்லவா இருக்குமே யானைகள் தொகுத்து சொன்னார் பின்னால அதனுடைய வர்ணையை விரித்து சொன்னார் அப்ப ஒரு பக்கம் பார்த்தா கடல்ல இருக்கிற முத்து இன்னொரு கரும்புல இருக்கிற முத்து இன்னொரு பக்கம் பார்த்தா மூங்கில் இருக்கிற முத்து இன்னொரு பக்கம் பார்த்தா யானை தந்தத்தில் இருந்து வருகிற முத்து அப்படியே அறியோர் வரலாறு சேக்கர பெருமான் செய்தால அந்த இலக்கிய உணர்வு அப்படி தட்டுது இந்த நான்கு முத்துக்களையும் வாரி குவிக்கிறவங்க யாரு சார் அதான ஒரு அருமை அப்படின்னா சொல் வெண் முத்த நகையாரு இதுலாம இருந்த பெரும் வரலாறு வரலாறு சொன்ன இலக்கியமாக ஆக்குவது இதெல்லாம் யார் சாமி குவிக்கிறார் வாயிலேயே முத்துக்களை உடையாங்களே அவர்கள் இந்த முத்துக்களை எல்லாம் குவிக்கிறார்கள் நகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் மனசுல வராம இருக்குமா பல்லேன மகாபாவி அர்த்தம் ஆமாம் முத்து வரும்போது கொண்டு போய் எங்க விழுந்த முத்துக்களை கோப்பாங்களா எல்லா முத்து கோத்துமாட்டாங்க பாப்பாங்க பார்த்து எங்கயாவது ஒரு சிறு தொலை இருந்த சும்மா ஆழான முத்துக்கள் வனப்பு கொஞ்சம் கூட குறை குறையாம இருக்கிறது மட்டும் எடுத்து போப்பாங்க